தர்மேஷ அர்த்தேஷ காமேச மோக்சேச பரதரிஷபி ஹாஸ்தி தேஹாஸ்தி ந தத்வசித்து அறம்பொருள் இன்பம்பீடு ஆகிய நான்கிலும் அறம் முதலில் ஓசப்படுகிறது அறத்தொடு வாழ்தல் நலம் தர்மத்தின் வழி வாழ்தல் நலம் தர்மம் ஏதோ காலத்துக்கு பொருந்தும் ஆனால் இக்காலத்துக்கு ஏற்றதல்ல என்று தள்ளிவிடுவதற்கு இயலாது நம் வாழ்வியலை ஒட்டி இருக்கக்கூடியதே தர்மம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஆத்மா நல்லா இருக்கணும் உயர்ந்த கத்திய அடையணும் இவ்வளவு தானே எல்லாருக்குமே ஆட்சேபம் இதுலேருந்து ஏதாவது மாற்று கருத்து அப்ப இது அனைத்து நடுபடுவதற்கு தர்மத்தின் வழிபடுவது தான் ஆனால ஒத்தத்தருமே நாம தர்மத்தின்படி இருக்கமா அப்படிங்கிறத நாமே பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும் உடம்ப பரிசோதனை பண்ணிக்கிறோம் வயசாயிடுச்சு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கா பிபி கம்ப்ளைண்ட் இருக்கா கொலஸ்ட்ரால் ஒழுங்கா இருக்கா ட்ரை சரியா இருக்கா பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் அதே போல நம்ம மனசு நன்னா இருக்கா ஆத்மா நாம நன்னா இருக்கோமான்னு டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரே வழி தர்மத்தின் வழி நடக்கிறோமா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் தர்மம்னா என்னதுன்னே தெரியாது சுவாமினா அப்ப வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை எதேதோ விலஞ்சனங்கள் வாழ்கின்றன அவைகளுக்கு கூட சில சில தர்மங்கள் உண்டு அவைகள் அந்த தர்மத்தை மீறி நடக்காது இதுதான் எல்லைன்னு அந்த சிங்கம் அந்த எல்லையில தான் இருக்கும் அந்த புலி அந்த எல்லையில தான் இருக்கும் மாறாது இந்த சமயத்துக்கு போலாம் இன்ன சமயத்துக்கு போக கூடாது எற சேட்டுறதுக்கு அப்ப அதுகளுக்கு கூட தர்மம் இருக்குன்னா நாமெல்லாம் மனிதர்கள் எப்படி ஒரு கட்டுப்பாடே இல்லாம வாழ்ந்துறதுக்கு முடியும் அந்த கட்டுப்பாடு தான் தர்மம் அந்த கட்டுப்பாடுன்னே நம்ம நினைக்க கூடாது கட்டுப்பாடுன்னு நினைச்சா அதை எப்படி உடைக்கலாம்னு தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் அப்ப தர்மத்தை கட்டுப்படுத்துறதுன்னு நினைத்தா உடைக்க தோணும் தர்மம் நம்மை மேம்படுத்துகிறது நினைத்தால் அப்ப பின்பற்றுவதற்கு தோணும் அதனாலதான் மகாபாரதத்தில் தர்ம உபதேசங்கள் நிறைய வரும் அதுல வீரருடைய தர்ம நீதி உபதேசங்களை பார்த்து வருகிறோம் கடந்த நாள் சந்திக்கும் போது ஒரு ஸ்லோகத்தை சற்று பாதியில விட்டுருந்தேன் அதனுடைய நிச்சயம் ரொம்ப முக்கியமானது அதனால இன்னைக்காக சொல்றேன்னு சொல்லிருந்தேன் பார்ப்போம் பிரியாச்ச பாரியா பிரியவாதினீச்ச அன்பான மனைவி அன்பான பேச்சுடைய மனைவிமே முக்கியம் மனைவி அன்போட அன்பான பேச்சும் இருக்க வேண்டும் அன்பா இருந்துட்டா போறாக்கா பேச்சு வேணுமா போறாக்கா அன்பு வேணுமா ரெண்டையும் தனித்தனியே பிரிக்க கூடாது முதலில் அன்பு இருக்க வேண்டும் ஏன் மனைவிக்கு கணவனிடத்தில் அன்பு இருக்கணும் ஏன் கணவனுக்கு மனைவி இடத்தில் அன்பு இருக்கணும் அழகா இருக்காங்கிறதுக்காக நல்லா படிச்சவங்கிறதுக்காக மாகாந்திர நன்னா சம்பாதிக்கிறாருங்கிறதுக்காக இதை போல எதற்காக அன்பு வைத்தாலும் அந்த அன்பு ஒரு நாளும் நிலைத்தான் உபனிஷத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பேச்சு ரிஷி ரிஷிக்கு ரெண்டு மனைவிகள் ரிஷி சன்னியாசம் வாங்கிக்க போறார் மனைவிகளுக்கு தான் சொத்தை திரிச்சு கொடுக்கிறார் இவளுக்கு பாதி சொத்தை கொடுத்தார் அவளுக்கு பாதி சொத்தை கொடுத்தார் ஒரு மனைவி சொத்தை பெற்றுக் திருப்தி அடைந்தார் ஆனா மற்றொரு மனைவிக்கு அது கொண்டு திருப்தி இல்லை அவர் கேட்கிறார் இந்த சொட்டை வைத்து கொண்டு நீர் போகும் உயர்ந்த கத்தியை நானும் அடைய முடியுமா ரிஷி பதில் அடைத்தார் இயலாது பெண்ணு இந்த லோகத்தில் இன்பமாக வாழலாமே தவிர நான் அடைய போகும் உயர்ந்த கத்தி உனக்கு இந்த சொத்தை வைத்து கிட்டாது அப்ப மனைவி மறுத்துட்டா இது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இந்த சொத்தை வச்சுன்னு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு உம்முடைய கத்தி கிடைக்கக்கூடிய வழி வேணும் அந்த கத்தியை உயர் கத்தி மோட்சத்தை போறேன்னு சொல்றீரே அதை பெற்றுக் கொடுக்கும் சொத்து எனக்கு வேணும் அப்படின்னு மனைவி கருக்கிறார் are ரொம்ப அழகா உபதேசம் ஆரம்பிக்கிறார் என்ன நினைக்கிறேன் அவன் ஆசைப்பட்டபடிக்கு மனைவி இருக்கான்னு நினைக்கிறியா மனைவி ஆசைக்காக கணவன் இருக்கான்னு நினைக்கிறியா ரெண்டும் இல்லை இருவருமாக சேர்த்து பிரம்மத்தின் ஆசைப்படி நடக்கிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கப்படுகிறார்கள் இவ ஒத்தருக்கொத்த இருக்கிற அன்பு இவர்களால் ஏற்படுறதல்ல ஏற்பட்டாலும் நிலைக்கால் அப்ப அவழஹ்தான் இவனோ இவன் சம்பாதிக்கிறான் அவளோ அதனால அன்பு வந்துடக்கூடாது இருவரும் சேர்த்து பிரம்மத்தின் ஆனந்தத்துக்காக இருக்கிறோம் அவர் பார்த்து நல்ல தம்பதிகள் நமக்கு நல்ல தொண்டு புரிஞ்சா அப்படின்னு ஒரு திருப்தி பட வேண்டாமா இப்ப கணவன் கண்ணனுக்கு சில தொண்டுகள் புரிகிறார் மனைவி சில தொண்டுகள் புரிகிறா பூ தொடுத்துறா நல்லா சமைத்து நிறைய பக்ஷணங்கள் பண்ணி கொண்டு பெருமாள் கேக்கிறா சந்தனம் அரைச்சு குடுக்கிறார் பார்த்து பார்த்து தொடச்சு கோலம் போடுறா விளக்கேற்றி வைக்கிறார் எவ்வளவு திருப்தி படுவர் பகவான் ஓ நமக்கு இத்தனை தூரம் இந்த பெண்மணி வீட்டுல சமப்பட்டிருக்காளா இவள் வாழ்க்கையை நலம் பெறட்டும் இவள் திருப்தியா குடும்பத்தோட நன்னா இருக்கட்டும் இவள் குழந்தை குட்டிகள் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறார் அதுக்கு அவர் ஒண்ணும் ஓ கொடுத்து வாங்கறதுன்னு நினைச்சுக்கல இப்ப நம்ம ஏதோ நன்னா பண்ணா பெருமாள் உடனே பண்ணுவார் அப்படின்னு இது என்னதான் கொடுக்கல் வாங்கலாம் வியாபாரமா பெருமானுக்கு நாம் அடியவர்கள் அந்த அடிமை தனக்கு தக்கா போலே கொண்டு புரிய வேண்டும் பண்ணா ஆண்டவனுக்கு ஆசை ஓ இப்படித்தான் நமக்கு பண்றான்னு அப்ப இதை எப்படி பண்ணா வேற வழியே இல்லை அவரை தட்டி கணவனை வழிக்கு கொழுந்துருவார் பெருமாள் கணவனே வழிக்கு வந்துடுவார் அதே கணவன் ஒழுங்கா இருந்து மனைவி ஆசை இல்லாத இருந்தாலோ மனைவி ஒழுங்காருந்து கணவன் ஆசை இல்லாத இருந்தாலோ பெருமான் திரு உள்ளத்துல இடம் அப்ப அவர் உள்ளத்துல இடம் பிடிச்சிட்டோம் நம்ம இல்வாழ்க்கை சிறப்பாக நடைபெறும் எந்த சங்கரகத்தரவும் வராது அப்படியே வந்தா கூட உடனே அடங்கி போயிடும் ஏன் பாருங்க நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோமா கணவன் மனைவியும் சண்டை போனாள்னா அதுக்கு குறுக்க வந்து அதை தடுக்கிறதுக்கு யாராவது தாங்கிக்கிற ஷாக் அப்சார்பர் வேணும் இல்லையோ அது யாருமே இல்லையே இவருக்கு கோப்பம் அவர் பேர்ல அவளுக்கு கோபம் இவ பேர் இல்ல நடுவுல பகவான் இருந்துட்டார் அவர்தான் ஷாக் அப்சார்பர் யார் கோபத்தையும் அவர் வாங்கி நடுவர் அப்ப நடுவில் உடனே சீக்கிரம் சரியா போடும் இப்ப தா ஒன்பது மணிக்கு வருது பத்து மணிக்கு பெருமாளுக்கு பண்ணி சமைத்த எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு அப்ப கிடுபிஷன் அவ கொண்டு வைக்க போறா கோலம் போட போறா விளக்கேட்டு போறா இவர் பெருமாளுக்கு ஆராகணும் ஞாபகம் வரும் சண்டை போட்டுருக்குன்னு என்ன கட்டப்பட்டு பெருமாளுக்கு பண்ணி கொண்டு வச்சிருக்காள் அவரோட போய் சண்டை போட்டமே ஓ பாத்து பார்த்து பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட போய் சண்டை போட்டமே குறுக்கு அவர் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் தவிடு இதே பெருமானுக்கு பூச அவருக்குன்னு நாம ஆட்பட்டு இருக்கோங்கிறதே அந்த குடும்பத்துல இல்லையு வச்சுக்கோ அப்ப இந்த சண்டையை நீக்கிறதுக்கு ஆளே கிடையாது சொல்லி அப்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டது அப்படி தூபம் போட்டு தூபம் போட்டு சண்டை பெருஷா வடிக்கும் போய் முடியும் கடைசியில ஓ இவனோட நாவாயணுமான் அவன் கேட்க இவளோட நாவாயணுமான் அவன் கேட்க விஷயம் தானே குடும்பத்துல இருந்துட்டே இருந்தது அன்பு இருந்து அணைச்சிடுவாள் பெருமாளத்தை வளரத்துக்கே விடமாட்டாரு அப்ப ஒத்தருக்கொத்தர் புரியமா வழி என் குணத்தால் அவளோ அவள் குணத்தால் நானோ இல்லை எனக்காக அவளோ அவளுக்காக நானோ இல்லை அது இப்போது ஏற்பட்ட முப்பது நாற்பது வருஷ தொடர்பு ஆனா பிரம்மத்துக்காகத்தான் அனைவரும் இனியவர்களாக இருக்கிறோம் அவன் திருப்திக்காகத்தான் நான் வாழ்றோம்னு நம்ம ரெண்டு பேருடைய லட்சியம் பகவான் ஆயிட்டா விட்டால் அப்ப பிரியமா இருந்தே தீர்வோம் இது நல்வாழ்க்கை இல்வாழ்க்கைக்கு இருக்கிற ரொம்ப உபயோகமான ஒன்று அதே போல் அன்பே மனசுல இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப பேச்சில் அன்பு வந்துடாதா உள்ள என்ன இருக்கோ வாயில தான் வரப்போறது உள்ளுக்குள்ள அன்பா இருக்கும் பேச்சில் அன்பு வந்துரு அன்பா தான் பேசணும்ங்கிறார் எங்கயா இருந்தாலும் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு இனிய உலவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று எதுக்கு குரலை வசத்தணும் எதுக்கு திட்டணும் தேவையிலே அன்பால திருத்த முடியாதத்தை கோபத்தாலோ ஒரு நாளையும் திருத்தி முடியாது இந்த லோகத்துல என்னைக்கு எது கோபத்தாலும் சண்டை நாளும் முடிஞ்சிருக்கு அன்பால தான் கடைசியில முடிஞ்சிருக்கேத விட சண்டை போடலாம் அர்ஜுனர்கள் சண்டை இட்டான் ஆனால் கடைசியில அந்த சண்டை போட்டு முடிச்சிட்டு கூட அவளுக்கே திருப்தி ஏற்படலை போய் பீஷ்மாச்சாரியடுத்த கதறினா தர்மபுத்திரன் நான் சண்டையை போட்டு முடிச்சுட்டேன் ராஜ்யம் கிடைச்சிருக்கும் ஆனா புளி என் மனசுல திருப்தி இல்லை துன்பம் அன்பால் உணர்த்தினார் பீஷ்மா சார்பர் போச்சு அதனால அன்பான் அன்பு முக்கியம் அன்பான பேச்சு மிகவும் முக்கியம் அன்பா பேசினால் ஆதரவா இருக்கும் அப்ப நமக்கு கூட இருக்கிறதுக்கு ஆளு இருக்குன்னு இருக்கும் இந்த அன்பாவே இருந்துட்டும் ஆனா அன்பா பேசல என்னன்னு தெரியுமா பட்டு வெளி காட்டிக்கொள்ளி சொல்லி நம் அன்பை வெளியில் காட்டவில்லை வெளியில் காட்டலைன்னா ஒருவேளை இவன் அன்பா இல்லையோன்னு அவனுக்கு தோணி அவன் நம்ம கிட்ட அன்பா இருக்கலையோன்னு இவளுக்கு தோணி ஆகையாலே இந்த அன்பு கிடைக்கிற இடத்தை தேடி போய் அந்த இடம் இங்கேயானு தவறான இடமாக இருந்து அப்ப குடும்பத்தில் பெரிய விரிசல் விழுந்து யாருக்கும் யாருக்கும் எப்படி தொடர்புன்னே தெரியாமல் போய் குழந்தைகளத்தனை நிர்கதி ஆகி எத்தனை கதை கேள்விப்படுறோம் கடைசியிலே ஒத்தருக்கு ஒருத்தர் இருந்திருப்பா ஆனா அந்த ஆசையை வெளிக்காட்டி கொண்டிருக்க மாட்டார்கள் வெளிக்காட்டுறதுன்னு வேஷம் போடுறதுன்னு நான் சொல்லவே வரல இப்போ அன்பான வார்த்தைகள் ஆதரவான வார்த்தைகள் இது குடும்பத்தில் எவ்வளவோ நன்மை பயத்தும் அன்பாக இருக்க வேண்டும் கடுவாக பேசுவது கூடாது கடுமை வார்த்தைகளை தவிர்த்து விட வேண்டும் அதுவும் பெண்கள் சாமானியவர்களா மகாலட்சுமியினுடைய அம்சம் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் நம்ம வாய சிறந்து யார் யாரும் ஒருத்தர் சப்பா பேசறதுக்கு போறோம் இன்னொரு பெண்ணா அந்த மாதிரி ஏஷத்துக்கோ இன்னொரு ஆனை ஏஷத்துக்கோ இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அது ஏனோ தெரியல பெண்களை பத்தி ரொம்ப தவறா சித்தரிச்சுடுறான் இப்படித்தான் அவர்கள்லாம் திட்டம் போடுவா குடும்பங்களை கெடுப்பா அப்படி எப்படின்னு சித்தரிச்சுன்னு போயிட்டு இருந்தால் இப்பெல்லாம் மகாலட்சுணியுடைய அம்சம்னு ஞாபகம் இருந்தா இப்படிதான் நம்ம இங்கேயான சீதை எப்படி இருந்திருப்பாள் ருக்மிணி பிராட்சி எப்படி இருந்திருப்பாள் ஒரு ஆண்டால் எப்படி வாழ்ந்திருப்பாள் இத நினைக்க நினைக்க ஓரொரு பெண்ணு எவ்வளவு தூரம் தன்னை வசத்தி விடலாம் அந்த உயர்ந்தவள் பெண்ணுங்கிறத மத்த பேரும் புரிந்து வேண்டும் இப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் பல பெண்கள் இந்த பாரத தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு காத்தியாயனியா இருக்கட்டும் ஒரு கார்கியா இருக்கட்டும் எப்பேற்பட்ட பெண்கள்லாம் உபனிஷத்து காலங்களில் இருந்து இருந்து வந்திருக்கா என் கூறத்தாழ்வானுடைய வேதியார் ஆண்டாள் ஆக இப்படிப்பட்ட பலரையும் பார்த்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அன்பாக இருக்க வேண்டும் அன்பான பேச்சு இருக்க வேண்டும் இல்லறம் கண்டிப்பாக சிறக்கும் பக்தி இருந்ததுன்னாலே அந்த வாழ்க்கையில் அந்த வீட்டில் அநேகமா சண்ட பூசல் இருக்காது சொலஞ்சே அடுத்து சொன்னார் வருஷ்ட புத்தா வர்ஷம் நமக்கு வசத்துல இருக்கிற பிள்ளை சொன்ன சொல் கேட்கணும்னா இந்த நாள் பிள்ளைகள்லாம் எங்க சொன்னப்படுது அதனால அவ சொல்றபடி நாம கேட்டு வேண்டியதான் அப்படின்னா கேட்கலாம் ஆனா இப்பிள்ளைக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்குதான் தெரிய போல் அவரவர்கள் வயசுப்படிதான் அவாவாளுக்கு அறிவு உண்டு ஆனா அந்த வயசுல என்ன செய்ய தோணும்னா எனக்கு இத காட்சியில நிறையா தெரியும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தோணும் நாம அத அப்படியே அந்த ஈகோ அடிச்சிடக்கூடாது ஆனா அவனுக்கு அது தெரியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவா பசங்கள்லாம் எப்பவும் நம்மள வயசானவாழ் எல்லாரும் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்குற ஒரு ஆசை எல்லா இளைஞர்கள் நடுவிலையும் இருக்கும் ஆனா வயசானவாழா ட்ரீட் பண்ணிட்டோம்னா அந்த வயசானவாளுக்குரிய மெச்சூரிட்டி இன்னும் வந்திருக்காது இதுதான் ஒரு ரெண்டு கட்டம் சுச்சுவேஷன் இதை பெற்றோர் தான் நம்ம புரிஞ்சுட்டு ஆகணும் வேற வழியில் இது ஒற்றும் நானும் பெற்றோர் தான் நீங்களும் பெற்றோர் தான் இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அவளுக்கோ தங்கள வயசானவாழா ட்ரீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு ட்ரீட் பண்ணிவிட்டால் அப்போ பொறுப்பை அவாத்தாலையில் விட்டு விடணும் பொறுப்பை விட்றதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு இந்த மெஷூரிட்டி வந்திருக்காது அதனால் பெற்றோருக்கு அதை கொடுக்கறதுக்கு என்ன வராது ஓ கொடுத்துட்டா தப்பு தண்டா ஏதாவது பண்ணிட்டு போகிறானே அந்த மெஷூரிட்டி கிடையாதுன்னு தோணும் உனக்கு மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொன்னால் அவளுக்கு இதுதான் ரெண்டு நெட்டான சுச்சுவேஷன் ஆனால் இது வேறு வழி இல்லை ஓரொரு பெற்றோரை இதை தாண்டித்தான் தீர வேண்டும் அதுக்கும் ஒரே வழி என்ன நிதானத்தை கடைத்திடித்தல் அவளுக்கு அந்த ஆசை இருக்குது நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்பை கொடுத்து கொடுத்து தான் கிட்டக்க கூட்டினுடாகணும் கண்டிப்பா அவர்களும் புரிஞ்சுப்பார் இன்னொன்னு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் மன தாபம் அப்பா சொன்னபடி பிள்ளை கேட்கல அம்மா சொன்னபடி பொண்ணு கேட்கல அப்படின்னு இருந்துட்டா உடனே இவா சொல்ற எல்லாமே இப்படித்தான் அப்படின்னு ரெண்டு பக்கத்தவர்களும் முடிவுக்கு வந்துடவே கூடாது இந்த ஒரு விஷயத்துல ஒத்துப்போ இல்லையா போட்டதேன் மறுநாள் காலத்தால வேற ஒரு மேட்டர் வந்ததுன்னா மறுபடியும் தீர்க்கமா ஆலோசிக்கணுன்னு தவிர இனிமே இவா சொல்றது எதையும் நான் கேட்கறது இல்லையே அப்படின்னு பிள்ளையும் முடிவுக்கு வந்துடக்கூடாது நம்ம எப்ப நேரத்தை சொன்னது இவன் கேட்கலையோ இனிமே நாம சொல்ற எதையுமே அவன் கேட்க போறதில்லை நான் சொன்னாலே இவன் மறுக்க போறான் அப்படிங்கிற முடிவுக்கு பெற்றோரும் வந்துடறது கூடாது அது ரெண்டு பேரும் இஷ்யூ பேஸ்ட் அந்த அன்னைக்கு என்னென்னவோ அததுக்கு தகுந்தா போலதான் பேசிக்கணும் யாரும் யாருக்கும் விரோதியாப்ப பிள்ளைக்கு என்ன அப்பா விரோதியா பொண்ணுக்கு அம்மா விரோதியா யாருக்கு யாரு பகைவர்களே இல்லையே பெற்றிருக்கா வளர்த்திருக்கா இவ்வளவு தூரம் கட்டப்பட்டிருக்கா அந்த பிள்ளை மட்டும் நம்ம என்ன வேண்டானு சொல்லிட்டு போட போறானா பொண்ணு போறாளா அப்படிதான் ஒண்ணும் இல்ல அந்த இல்லேங்கறத மனசுல வாங்கிக்கணும் இந்த சண்டை கண்டிப்பா எங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தாது அப்படிங்கிற உறுதி இருக்க வேண்டும் அதனால நம்ம பேச்சுப்படி கேட்கக்கூடிய மக்கள் ஆனந்தத்தை கொடுக்கிறார்கள் அர்த்த கரீச்ச வித்யா நம்ம சம்பாதிக்கிறோம் நன்றி என்ன படிச்சிருக்கோமோ அந்த படிப்பு சம்பாதித்து கொடுக்கணும் படிச்சுருக்கோம் குவாலிபிகேஷன் முக்கியம் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் அது பணம் கொடுக்கறது தானே முக்கியம் ஓஹோன்னு குவாலிபிகேஷன் இருக்கு ஆனால் அதனால ஒன்னும் பெரிய பிரோஜனா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறோம் படித்த உடனே வேலை கொடுக்கறா வேலை கொடுத்தா ஏதோ ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்றால நிறைய சாஃப்ட்வேர் வேலைகள்லாம் கிடைக்கல ஒரு வேலை கொடுத்துட்றா அதுக்கு மேலே எம்எஸ் படிக்கிற மொழி அமெரிக்காக்கு போகிறோம் லண்டனுக்கு போகிறோம் எங்கேயோ போய் எம்எஸ் படிச்சுட்டு வந்துடுவோம் சுவாமி அதற்குரிய சம்பளம் மேலே வருமா வராதா ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் என்ன போனேனும் அதுக்கு சுமார் இவ்வளவு சம்பளம் வருது இதுக்கு மேலே இவ்வளவு செலவழிச்சு எம்எஸ் போட்டு உடனே உன்னிலேயோ சாமி அதை விட இது ஐயாயிரம் கூட கொடுப்பாலாம் அப்படின்னா அந்த அதிகப்பட்ட படிப்பை அதற்குரிய சம்பளத்தை கொடுக்கலன்னு அர்த்தம் கொடுக்கணும் அது கொடுக்கிற வேலையா இருந்தா தான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகர் அது அந்த ஸ்லோகம் முடிஞ்சது அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான் ரொம்ப சுலபம் ஐஸ்வர்யம் விஜிசேந்திரியஹா யார் ஒருத்தன் ஆரை ஜெயித்திருக்கிறானோ அவன் கொண்டாடப்படுகிறான் அவன் தான் அனைத்து புலன்களையும் அடக்கியவனாய் மிகச்சிறந்தவனாக கொண்டாடப்படுகிறான் காம குரோத ய இதான் இந்த ஆறு அடிக்கடி ஷடூர்மிகள் ஷடூர்மிகள்னு சொல்லிண்டே இருக்கும் இந்த ஆறையும் ஜெயிக்க சற்றுக்களை உண்டும் காமம் சுருக்கமா சொல்றேன் விளக்கத்தை அடுத்த நாள் பார்ப்போம் காமம் ஆசை குரோதம் கோபம் காம குரோத லோபம் பேராசை காம லோப மோக மயக்கம் மதம் செருக்கு மதம் காம லோப மோக மத மாஸ்கரியம் பிறரை ஏமாற்றம் குணம் பொறாமை கண்டிப்பா இந்த ஆறு நம்மள உயர்றத்துக்கே விடாது வழி என்ன இவர்கள் என்னென்ன கட்டத்தை கொடுக்கும் பார்ப்போம் அடுத்த ஷோகத்தையும் பார்ப்போம் அடுத்த நாள் இந்த விதூர நீதி ஆடியோஸ்டை உங்களுக்காக வழங்கியவர்